வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரவு குயிலுக்காக நான்கள் விஜய் நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயில்கிறேன் இனி நேற்றைய புதரவு கேள்விகளுக்கான பதில்களை காணலாம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் எழுத்தாளர் இமயம் இரண்டு C.R.Y. டாட் ஆர் டாட் ஒய் என்பதன் விரிவாக்கம் சைல்ட் ரிலீஃப் அண்ட் யூ மூன்று ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தை எழுதியவர் ரகுராம் ராஜன் இனி இன்றைய பொதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் யுனெஸ்கோ அமைப்பின் ஆசியா பசிபிக் விருது பெற்ற தமிழக திருத்தலம் எது 2. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட உலகின் மிக உயர்ந்த இசைக்காக வழங்கப்படும் விருது எது 3. அரபு கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எத்தனை நன்றி